நன்றினை நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றினையின் சிறப்பு தகவல்களுக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் சிறப்பு தகவலாக என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்திய ஒரு ரூபாய் தாளுக்கு ஆயுசு நூறு இந்திய ஒரு ரூபாய் தாள் இந்த ஒரு ரூபாய் தாள் தன்னோட நூறாவது பிறந்த தினத்தை நேற்று கொண்டாடிச்சு ஒரு ரூபாய்த்தாளை முதல்ல அச்சிட்டது ஆயிரத்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலம்தான் இதை அச்சடிச்சிது இந்த ஒரு ரூபாய் தாளில் அந்த மாநிலத்தில் திவானாக இருந்த கிருப்பா ராம்கிறவர் தான் கையெழுத்து போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் இந்த ஒரு ரூபாய் தாழை பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லாமல் அரசாங்கம் மட்டுமே இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பொதுமக்களும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரூபாய் தாழை வெளியிட்ட நாள் தான் நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ அன்றைக்கி தான் நம்ம இந்திய மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு ரூபாய் தாள் வந்து பிறந்துச்சு அது வரைக்கும் ஒரு ரூபாய் வந்து நாணய வடிவத்தில் தான் இருந்துச்சு முதல் உலகப்போர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உற்பத்தி செய்கிறதுக்காக உலோகங்கள்லாம் நிறைய தேவைப்பட்டது அதனால் ரூபாய் நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் தாள் வந்து அச்சடிக்க ஆரம்பித்தது இதில் இருந்து தான் பிறந்தது நம்மளோட ஒரு ரூபாய் தாள் இந்த ஒரு ரூபாய் தாளை இங்கிலாண்டில் பிரின் செஞ்சாங்க இந்த தாளில் பார்த்தீங்கன்னா எட்டு மொழிகளில் ஒரு ரூபாயின்ட்டு பிரின் செஞ்சுருந்தாங்க இந்த ஒரு ரூபாய் தாள்கள் இருபத்மூணு வருஷம் உபயோகத்தில் இருந்துச்சு இதுக்கப்புறமா ரெண்டாவது முறையாக ரூபாய் தாளை அச்சடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஆனால் இதை உபயோகிக்க ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து தான் இந்த முறை இந்த தாள்களை வந்து இங்கிலாந்துலேயும் அப்புறம் இந்தியாவில் இருக்கிற நாசிக்ங்கிற இடத்துலையும் அச்சடித்தாங்க மூணாவது முறையாக பிரின் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த ரூபாய் தாள்களில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த ரூபாய் தாள்கள் வந்து சிலது வந்து பர்மாலையும் யூஸ் பண்ணுறதுக்கு இருந்ததால் தற்காலிகமாக இந்திய இந்த இந்திய ஒரு ரூபாய் தாள்கள் மேலே மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்மானும் பர்மா கரன்சி போர்டுன்னு சீல் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நாட்டில் நம்ம நாட்டுக்கு அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடச்சதுனால பாகிஸ்தானில் யூஸ் பண்ணின ரூபாய் தாள்களில் இந்திய தாள்கள் மேலே கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான்னு சீல் வச்சு யூஸ் பண்ணாங்க இந்த காலங்களில் சில விதிகளக்குகளும் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா முதலாவது ஹைதராபாத் சமஸ்தானம் அவங்க இந்தியாவோட இணையாமல் தனி நாடாக இருந்ததால் அவங்களோட ரூபாய்த்தாளை அவங்களே அச்சடித்து அந்த சமஸ்தானத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாவது போர்ச்சுகீசியர்கள் அவங்க ஆண்ட இந்திய பகுதிகளான கோவா தமான் தயு தாத்ரா நகர் ஹவேலி இந்த இடங்கள்ல மூணாவது ஃப்ரெஞ்சு நாட்டவர்களாண்ட இந்திய பகுதிகளான பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே யானா இந்திய ரூபாய் தாள்களுக்கு பதிலாக இந்த பகுதிகளில் அந்தந்த நாட்டோட ரூபாய் தாள்களையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுதந்திர இந்தியாவோட முதல் ஒரு ரூபாய் தாள் வெளியிட்டது ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி திரு கேஆர்கே மேனங்கிறவர் தான் வந்து கையெழுத்து போட்டிருந்தார் இந்த தாள்களில் இங்கிலாண்டோட அரசரோட படத்துக்கு பதிலாக ஒரு ரூபாய் நாணயத்தோட படத்தை வந்து பிரின்ஸ் செஞ்சிருந்தாங்க பொதுவாகவே ஒரு ரூபாய் தாள்களில் வந்து நிதித்துறை செயலாளர் தான் வந்து கையெழுத்து போடுவார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் நிதித்துறை செயலாளராக இருந்த திரு மன்மோகன் சிங் தான் பிற்காலத்தில் இந்தியாவோடய பிரதமராகவே இருந்தார் கடைசியாக ரெண்டு தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி வகையான ஒரு ரூபாய் தாள்கள் வந்து இருக்கு மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த ரூபாய் தாள் வந்து இருபத்தெட்டு முறை மாற்றி அமைச்சிருக்காங்க இப்படித்தான் நம்ம இந்தியாவோட ஒரு ரூபாய் தாள் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி நூறாவது பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்